வணக்கம் நெற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் பதினேழு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் புல்டனின் முதலாவது அமெரிக்க நீராவி படகு நியூயார்க்கில் இருந்து புறப்பட்டது இதுவே உலகின் முதலாவது வர்த்தக நீராவி படகு ஆகும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி திருமணம் ஆண்டு திருமணம் ஆகியவற்றை பதிவு செய்யும் முறைக்கே பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஃபேண்டஸ் மெகோரி என்ற அனிமேட்டட் கார்டூன் முதல் முறையாக வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போல்ஸ்விக் புரட்சியாளர் மொய் யூரிட்ஸ்கி படுகுளை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது வென்ஸ்டன் சர்ச்சில் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் கனடா பிரதமர் வில்லியம் லயன் மெக்கன்சி கிங் ஆகியோர் கலந்து கொண்ட கியூபெக் மாநாடு ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தோனேஷியா தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜார்ஜ் ஆர்வெல் அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற நாவலான அனிமல் பார்ம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் ரெட் கிளிப் கோடு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு ஜெர்மனியிலிருந்து பெர்லின் சுவரை கடந்து தப்பித்து செல்ல முயன்ற பதினெட்டு வயது பேட்டர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சுவரை கடந்து செல்ல முயன்று இறந்த நபர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்ய கப்பலான ஆர்க்டிக்கா பனிப்பாறைகளை உடைத்துக்கொண்டு முதல் முறையாக வட துருவத்தை சென்றடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதலாவது இருவட்டு காம்பக்ட் டிஸ்க் எனப்படும் இருவட்டு ஜெர்மனியில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் அதிபர் ஜியா உல்ஹத் மற்றும் பாகிஸ்தானின் அமெரிக்க தூதுவர் ஆர்னல்டு ரபேல் ஆகியோர் விமான விபத்தில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு துருக்கியில் இஸ்மித் என்ற இடத்தில் ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் பதினேழு ஆயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் எட்டு தங்கப்பதக்கங்கள் வென்று புதிய சாதனை படைத்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பயணியர் பூஜ்யம் என்ற விண்கலம் சந்திரனை சுற்ற அனுப்பப்பட்டது இது புறப்பட்ட எழுபத்தி நொடிகளிலேயே கீழே விழுந்து சேதமடைந்தது விண்வெளிக்கு பொருட்களை அனுப்பும் முதலாவது முயற்சியாக உலக நாடுகளிடையே இந்த முயற்சி பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெனேரா ஏழு விண்கலம் ஏவப்பட்டது வேறொரு கோல் அதாவது வெள்ளியிலிருந்து வெற்றிகரமாக தகவல்களை அனுப்பிய முதலாவது வெண்கலம் எதுவாகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ராம்நாத் சோப்ரா இந்திய மருந்து இயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆ வரதராசன் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யான் சமீன் சீனாவின் ஐந்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு வி சு நைபால் நோபல் பரிசு பெற்ற ட்ரினிடாட் ஆங்கில எழுத்தாளர் 1934 தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாசுதேவன் பாஸ்கரன் ஹாக்கி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எர்டா முல்லர் நோபல் பரிசு பெற்ற ருமேனிய ஜெர்மானிய கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தொல் திருமாவளவன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சங்கர் இந்திய திரைப்பட இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜிம் கொரியர் அமெரிக்க டென்னிஸ் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தியரி ஹென்ரி பிரான்ஸ் கால்பந்தாட்ட வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜோஸ் மார்டின் பெரு நாட்டின் முதலாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மதன்லால் டிங்காரா இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கே ஏ மதியழகன் தமிழக அரசியல்வாதி தமிழ்நாடு அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு எம் ஜி சக்கரபாணி தென்னிந்திய நாடக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜியா உலகத் பாகிஸ்தானின் ஆறாவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தஸ்ரத் மான்ஜி இந்திய பொறியாளர் இந்நாளின் சிறப்புகள் இந்தோனேஷியா நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே